ரெண்டே உள்ளு சாமானிய வித்தியாசம் ரெண்டு உள்ளு கான்டாக்ட் பண்ணதுனால அவர் ஷவருக்கு ஒரு ஷவர் என்ன சதுர அடிக்கு எவ்வளோ மணல் ஜல்லி அரை செங்கல் சிமெண்ட்டு கூலி எல்லாமே கணக்கு பண்ணுவார் அப்படி ஒரு வீட்டுக்கு எவ்வளோ என்ன கணக்கு பண்ணுவார் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் வீடு நல்லாயிருக்கு அழகாக இருக்குது இப்படி தான் சொல்லுவாங்கள ஒளிய அது இருந்தெல்லாம் தெரியாது அவருக்கு சாமானியே தெரியும் வீடு நல்லா இருக்குன்னு தெரியும் அது எப்படி கட்டணும் என்னென்ன கணக்கான தெரியும் அதுதான் விசேஷம் அப்படி போல் எல்லா விஷயங்களும் அப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்திலும் சாமானிய விசேஷம் உண்டு ஆகவே இரட இறைவன் எல்லா விஷயங்களும் அப்படி பெற்றிருக்கிறார் என்ற ஒரு கருத்து உணர்பவன் நீ உழந்தோறும் நின்று உணர்கின்ற ஏகன் எல்லா உள்ளங்களிலும் இருக்கின்றீர் அதனால ஒருவன் தான் நீ அநேகனாக இருந்தால் ஒரு எல்லா உள்ளங்களும் இருக்க முடியாது ஆகவே எல்லா உள்ளங்களும் ஒன்றாக தான் இருக்கிறீர் அந்த ஆக ஏகன் ஒருவனே என்று நிச்சயிக்கப்படுகிறது நிர்மலமாய் யாவையுமாம் பரம்பொருள் நீட்டமில்லாததாயும் எங்கு நிறைந்ததாயும் இருக்கின்ற மேலான வஸ்து தங்களை தேட வேறு யாருமே கிடையாது ஆகவே ஒரே வஸ்து அதுதான் தாங்கள் ஏகமேவாத்வேதம் ஒன்றிய ரெண்டு அல்ல என்பது வாக்கியம் இதுதான் ஆகவே இங்க சொல்றது என்ன பரமார்த்தத்தில் அதிஷ்டானு சொல்றது பிரம்மத்தை சொல்றது இங்கே அத்தகைய பிரமஸ்வரூபம் எல்லாவற்றிற்கும் அதிஷ்டானமாயிருக்கிறது என்பது கருத்து கரணம் எல்லாம் ஒழுங்கினவாறு காயத்துள்ளே பிரமயோனியாயுள்ள பெருமா என்றும் பெறவாதாய் மரணமெல்லின் தெம்பொன் வடிவே பரமாய்மற்றெதிலும் பரமமாகி உயிர்க்குயிராய் நிற்கும் பரமாய்ப் பார்க்கின்றோம் பத்தாம் பாட்டு இன்னும் மேலும் ஆராய்ச்சி பூர்வமாக சுருதிக்கு பொருத்தமாக அனுபவத்துக்கு ஏற்ப சொல்கிறார் கரணமெல்லாம் ஒழுங்கினவர் காயத்துள்ளே கரணத்திலாம் ஒழுக்கினவர் யார் யோகிகள் அவளு சரீரத்துக்குள்ளே கதியாகி பிரமய யோனியாக உள்ள பெருமை அதில் நிலை பெற்று பிரம்ம வஸ்துவாக இருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட பெருமாள் நீங்கள் அங்கே தான் அப்போ தான் வெளிப்படும் கண்ணங்கள்லாம் ஒடுங்கினா தான் உள்ளே இருக்கிறது வெளிப்படும் இது ஒடுங்கிறதுனால அது வெளிப்படுறதில்லை அது ஒடுக்குறதுக்கு வெளியிலே இருக்கின்ற ஆசைகள்லாம் விட்டால் தான் போக முடியும்ல இல்லைனா அந்த மனதில் உள்ள போகிறதில்லை ஒரு ஆசைகளை வச்சிக்கிட்டு இருந்தால் போகுதே ஒழியோ இங்கே போக உள்ளே போகிறது ஒரு பட்ட ஆசையில் எப்போ வருது எதாவது சாரத்தினால் அபியாச பலத்தினால்தான் விட முடியும் இல்லையா ஒன்றானால யாருமே விட முடியாது எல்லா யோகிகளும் அபியாசம் பண்ணித்தான் அனுபவத்துக்கு வந்தாங்க அது காலப்போக்கில் தான் கிடைக்க முடியாது ஒரு நாள் கிடைக்காது நாட்டு மரம் சாப்பிடமென்னா நீண்ட காலம் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க அது மக்கள் ஏற்றுக்கிறது இல்லை அம்ம பண்ணி நாட்டு மரத்தில் சரியாகனா அமைகிறதில்லை அதனால் நீண்ட காலம் பாடுபட்டால் தான் பெரும் பையன் கிடைக்கும் சிறு பையன் கன்னால் கொஞ்ச காலம் பாடுபட்டால் போகணும் கீரை விதை போடலாம் ஒரு வாரத்திலேயே அறுக்கலாம் நெல் போகிறாங்க ஒரு மூணு மாத நாள் தான் அறுத்துடலாம் ஆனால் மாமரம் தென்னை மரம் பழமரம் இதெல்லாம் நாலுபட பாதுகாத்தாகணும் அப்படி போல இந்த யோகிகளெல்லாம் பலகாலம் அபியாசம் பண்ணி பண்ணி அந்த இருக்கின்ற அந்த செயலத்தில் தான் நிலையாக இருக்கிறார் பிரம்ம யோனியாயுள்ள பெருமை அந்த பிரம்மஸ்வரமாக இருக்கின்ற பெருமான் நீங்கள் என்றும் பிறவாதாய் உங்களுக்கு பிறப்பே இல்லை பிறப்பில்ல மரணம் இல்லை மரணமில்ல பிறப்பு இல்லை மரணம் இல்லை ஏதனால் யாகமாக இருக்கிறதுனால எங்கும் யாகமாக இருக்கிற காரணத்தினால பிறப்பு இறப்பு கிடையாது பரிசின்னமாக இருந்தால் பிறப்பு உள்ள இறப்பு ரெண்டு ஒன்று நின் செம்பொன் வடிவே அதான் செம்மை பொருந்திய வடிவம் தான் பொன் போன்ற இருக்கின்ற வடிவு தியோருமானுக்கு பொன் வடிவம் சொல்லப்படும் ஒரு ஐட்டாவது சேதம் பிறப்பு இல்லை இறப்பு இல்லை உடைய தோற்றமானது பொன் போன்று இப்பல்லாம் பச்சையா போட்டுறாங்க எல்லா படங்களும் என்ன பண்றது வடிவமே வடிவே வடிவே பரமாய் அதான் மேலானதா இருக்கு மற்ற எதிலும் பரமாகி பரமமாகி அது மட்டுமா வேற எதிலையும் மேலானது இல்லை ஆக எல்லாவற்றிலும் நீங்கள் தான் உயிருக்கு உயிரா இருக்கு அப்படிப்பட்ட நிற்கும் பரமாய் பார்க்கின்றோம் நாங்கள் விசாரித்து பண்ணி பார்த்தோம் அப்படித்தான் எனக்கு தெரிந்த ஒழிய வேறு கிடையாது ஆகவே காரண அதிஷ்டான செய்தி இன்னும் அப்படி இருக்கிறது காலப்புறமில்லையே அப்படி இருக்கிறது காரிபுரமாகிய நீங்களோ செம்ப நிறமாக இருக்கிறீர்கள் ஆகவே அதிஷ்டானம் ஆபாசன் அந்த ஆபாசனுடைய உட்பிரிவுகள் இப்படிப்பட்ட நிலையா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா உங்களுக்கு தேட வேறு யாருமே கிடையாது நாங்கள் எல்லாம் இதை பார்த்து அதிசயிக்கிறோம் ஆச்சரியப்படுகிறோம் ஆனந்தப்படுகிறோம் அப்படின்னு அந்த முனிவர்கள் தன்னுடைய அபிப்பிராயங்களை சொல்கிறார்கள் சொன்னார் பரமாணுவின துருவாகி படைப்பானி பல்லுலகங்களும் திறமமுன்னாலே உண்டாம் சிறிதர் சிறிதாய் மிக பெரிதில் பெரிதாய் நெனில் வேறில்லா பெருமை காணும் பெரும் பெருந்தகைமைக்கு உரியாரெல்லாம் ஒரு நீயே வேறொன்றிலென்று குறைப்பார்களால் பரமாணுவினது உருவாகி படைப்பாய் நீ பரமாணு அணுவிலையும் மிக மிகச் சிறியது அதை விட சின்னது இல்லாத அணு எதுவோ அது பரமானுன்னு பெரும் அதே பார்த்தா அணு கொண்டு எல்லாம் கண்டிப்பாக வந்து கடைசியில் அந்த வெடித்து அதிலிருந்து சக்தி வருதான் அந்த அணுவை பலந்து பிளக்கும்போது ஆற்றல் அதிகமாக வருதான் அதை சேகரம் பண்ணி தான் கொண்டு தயார் பண்ணுறாங்க சொல்கிறாங்க இது பரமானன்ட்டு இது இது பிரித்தி தத்துவம் பரவாமா பரமானு இப்போ எந்த இந்த அணு இருக்க இது பிரிக்க முடியாது இது அதிஷ்டான சேதத்தில் உள்ளே பரமானம் அப்படின்னு என்ன இருக்குது மிக மிக சின்னதும் அப்படின்னு சொன்னா மிக அர்த்தம் இங்கே அது சூட்சமானது வரும் அணு சொன்னாலே மிக மிக சிறியது அப்படிங்கிற அர்த்தம் உண்டு நுண்ணியது அர்த்தம் இதை நுண்ணியது கிடையாது என்ன அப்படி சூச்சியமோ தெரியலையே அனுபவத்தில் இல்லையா எல்லாம் அனுபவத்தில் இருக்குது நமக்கும் சொப்பன காலத்தில் நாவை எத்தனையோ தோற்றுது அந்த ஜாதகத்தை வந்து நீ விசாரித்து பார்த்தா அது எவ்வளோ எந்த எவ்வளோ பேருத்து எவ்வளோ தெரிஞ்சுருக்கு வேறு இருக்க ஒன்று காலம் அப்போ எங்கே போகிறது அதில் அனுப்பிருக்க முடியுமா சரி சினிமா தேர்வு எடுத்துக்காங்க எத்தனையோ காட்சிகள்லாம் காட்டுறாங்க அதில் எதை கொண்ட அணு பிரிக்க முடியும் ஆ இல்லை டிவி தான் வச்சு வீட்டில் வச்சுருக்கீங்க அதான் பாருங்க அந்த காட்சியில் வரும்போது ஒரு அணு பிரிக்க முடியுமா அந்த காட்சிகளை த தடை பார்த்தா கூட தட்டுப்பட மாட்டேங்குது தட்டுப்படுதா தடை வேணா பாருங்கள் ஒரு நாளைக்கு கொச்சங்களுக்கு தடை தட்டுப்படல அப்படி எங்கேயும் அணு பிரிக்கிறது அதில் போய் அப்படின்னா என்ன அர்த்தம் வெறும் வெறும் தோஷம் வாசமாக கிடையாது இருக்கிறதா தடையை பாருங்கண்ணே பிடிச்சிட்டு வாங்க நான் அழைக்க பார்ப்போம் ஏ பிடிச்சிட்டு வாங்க இருந்துட்டு வாங்க அது கிடையாது ஆனால் எல்லாம் இருக்கிற மாதிரி தோற்றம் உண்டு என் பார்த்தாக்கா பயமாசம் உண்டாக்குது பயங்கரமெல்லாம் உண்டாக்குது ஆசையும் உண்டாக்குது மனசை மயக்குது எல்லாமே செய்யுது என்ன செஞ்சாலும் தள்ளுபடலையே கைக்கு அதுபோல் எங்கேயும் இது இந்த உலகமானது மாயை மாயா காரியங்கள் எல்லாம் மயக்குது பயப்படுத்துது எல்லாம்தான் செய்யுது விஷார திட்டி தள்ளுபட மாட்டேன் விசாரம் பண்ணி தடை பாருங்கள் உசார கைக்கு அது வெட்டிப்பாரு கட்டதே இல்லை அவஷார திட்டி அப்படிப்பட்ட மகிம் உள்ளது இந்த மாயை விஷாரம் பண்ணி பார்த்தா ஒன்றுமில்லாந்தே முடியும் முடிவு பண்ண முடியும் அதுக்கு கஷ்டம் சொப்பனம்தான் இப்போ பணத்தில் எத்தனை காட்சிகள் வந்தாலும் கூட யாருக்கு வந்த பிறகு ஒரு அனுப்பிரமானம் கூட காட்சிகள் இல்லையும் கண்டஸ்தானத்திடம் சொல்கிறாங்க கண்டஸ்தானத்தில் ஏதாவது ஒரு அணு பிரிக்க முடியுமா எந்த சோழசரி அணு தான் பிரிக்கலாம் இல்லையா அந்த அணு பிரிக்க முடியாது காட்சிகள் அனுப்பு அப்போ மகிம இது நமக்கு அனுபவம் அதே போல் தான் ஈரே இந்த காட்சிகள் வந்து வெறும் அனு மிக மிக சூழ்ச்சியும்தான் இது தட்டுப்படாது இதை விட அதிக சூட்சியமாக இருக்க அந்த அதிசான்சேகன பிரச்சனை அதை விட அதுவும் சூட்சியம் ஆனால் அது சேதனம் இது ஜலம் அது தட்டுப்படுது தட்டுப்படாது இது எப்படி தட்டுப்படுதா அது அதான் நம்ம சொல்லுது இப்போ நான் சொன்னதெல்லாம் யார் அதா நான் இருக்கிறேன் எங்கள் எது அந்த வசதி தான் அந்த வசதியில் என்னக்கா அறியாது பரமில்லையே ஒருவருக்கு அறிவுமில்லை அந்த அறிவு தட்டுப்படுது இந்த அறிவு தட்டுப்படாது இது ஜனமாகிய மாய மாயா காரியங்களும் தட்டுப்படுறதில்லை அது தட்டுப்படுது ஏன் அதை கூட தான் விசாரம் பண்ணுறோம் வீட்டுக்கு எது கிடைக்குது அந்த அறிவு தான் அரிஷானம்தான் அரிஷானம் இல்லைன்னா என்ன இருக்குது அறிவே கிடையாது அறிவு இருக்கிறதுனால தான் இப்படி விசாரம் பண்ணுறோம் தடை பார்க்கலாமா அது இருக்கா இல்லைன்னு விசாரம் பண்ணுறோம் அப்போ அந்த அறிவு இருக்குது இது விசாரத்துக்கு கிடைப்பதில்லை அது விசாரத்துக்கு கிடைக்குது அந்த வசத்து அனுபவமாகவே இருக்குது இந்த வசதி அனுபவம் போல இருக்கு அனுபவமா இருக்கு அனுபவம் போல இருக்கு பரமமாம் அணிவின் அணிவின் எதிரி உருவாகி படைப்பாய் நீ பல் உலகங்களும் திறமாம் உன்னாலேயே உண்டாம் படைக்கிறது மட்டுமல்ல இந்த உலகங்கள் எல்லாம் திறம் உறுதியாக உன்னால் நிலை பெறுகிறது அவர்தான் நிலைப்பெற செய்கிறார் சிறிதீர் சிறிதாய் அணுவுக்கு அணுவாய் மிக பெரிதர் பெரிதாய் மகத்துக்கு மகத்தாய் நின்னில் வேறு இல்லா பெருமை காணும் பெருந்தகைமைக்கு உண்மை விட அந்நியும் இல்லை என்று சொல்லக்கூடிய பெரிய தன்மைக்கு ஒரு எல்லாம் ஒரு நீ வேறு ஒன்று இலது என்று அப்படி விசாரிக்கிறவர்கள் தான் ஏகம் ஏவாத் வேதம் ஒன்றே வறுத்து ரெண்டு இல்லை என்று சொல்லுவால் வழியாக மற்றவர்களுக்கு தெரிய வேத பூஜா உடையவர்கள் அதனால் அணுக்கு அணுவாக அப்படி மகத்துவம் மகத்தாக இருக்க இருக்கிறது நீங்கள் தான் அப்படிப்பட்ட பெருமை காணும் பெருந்தகமைக்கு உரியார் அவர்தான் முனிவர்கள் மனசீழர்கள் மூச்சுக்கள் என்று சொல்லப்படுவார்கள் உச்சாரபுறுத்தர்கள் எல்லாம் ஒரு நீ அப்படி இருக்கிறது அதனால் அனைத்துமே சமானமில்லாத தேவதேது தான் நீயே என்று நிச்சயிக்கிறார்கள் வேறு இளது எதிரி முறையாக உலது என்று சொல்கிறார்கள் என்று உரைப்பர்கள் ஆளாதை என்று தான் சொல்லுவாங்க மற்றம் சொல்ல முடியும் ஆகிய விசாரதிஷ்டிக்கு விசாரம் ஆகிய கையில மாயை மாயா காரையும் கிடையாது அவசார திசையில் எல்லாமே உண்டு அதை மயக்கம் மயக்கத்தான் எல்லாமே வர்த்தான் செய்யும் மயக்கப்பட்ட ஒரு இடத்துல எதுவுமே கிடையாது அவர்களுக்கு நமறு பிரபஞ்சம்லாம் ஒரு பரம்பரை இடத்துல உற்பத்தியாகி திருத்தியாகி நாசப்படைகிறது அது எதுவரைக்கும் எப்போ இருக்குது என்ன இருக்குது இதுவரைக்கும் அது இருக்கணுமென்னு அந்த ஈஸ்வரன் சங்கல்பம் அது வரைக்கும் இருக்குது அவ்வளோதான் அவர் சங்கல்பந்தான் காணும் அப்போ இப்படி சங்கல்பம் அவர் பண்ணுறாருன்னு சொன்னால் நம்ம நம்மலாம் கஷ்டப்படுறோமே அவர் சுகப்படுறோமே இதெல்லாம் எப்படி நடக்குது எதுனா புண்ணியம் பாத நடக்கத்தான் செய்யும் அவர் தான் செய்கிறார் அப்படி இந்த புண்ணிய பாவம் யார் நாம் செஞ்சதையும் அவர் செஞ்சதில்லை பலன் கொடுக்குறது அவர் கர்மகர்த்தா நான் பல கருத்த அவர் கர்மத்துக்கேக்க அதிகாரம் கொடுத்துருக்கார் பழத்தை கொடுக்க அவர் அதிகாரம் பள்ளிக்கூடத்தில் பையனுக்கு பரிச்சை விடுதான் அதிகாரம் மார்க் இல்லை வாத்தியால் மார்க் கூட அதிகாரம் பரிச்சை இல்லை அப்படி போகல ஜீவர்களுக்கு கர்மச்சி அதிகாரம் கொடுத்துருக்கார் பணத்தை கொடுக்குற ஈஸ்வரன் தான் வச்சிருக்கார் அது கொடுக்குறார் அப்போ அப்படி போ குற்ற யார் நம்மள்தான் அவரு தான் நம்ம சுரமாக இருக்கிறதுக்கு நாம் செஞ்ச பொண்ணேப்பா ஒதுக்கப்படுறதுக்கு நாம் செஞ்ச பாவம் தானே இப்போ ஒத்துக்கணுமா இல்லையா அது ஒத்துக்கல அஞ்ஞானம் அது அஞ்ஞானம் ஞானிகளும் ஒத்துக்கிறாங்க விசாரிப்பு ஒத்துக்கிறான் இப்போ ஒத்துக்குது இல்லை அவரவர் வினையின் அவரவர் வருவார் அவரவர் வினையளவுக்கு அவரவர் போகமதே என் ராயின் ஆறு கார் அவரவர் தேகம் இட பொழுதே ஆதரவு ஆடுறதுனால அவரவர் அடுதல் நெறி கண்மத்தடையும் ஆதரவு ஆதரவாமோ அப்படிங்கிற மகாராத்திரம் ஏ சுற்றத்தார்களே உங்கள் புண்ணிய பாத்தியிடா நீ வந்திருக்கீங்க எப்படி புண்ணியாவது நான் பிறந்திருக்கேன் எனக்கு இங்கே வினையில்லை உங்களிடத்தில் நான் இருக்கேன்னு போகிறேன் நீங்கள் ஏன் மென் சொல்கிறீங்க என்னை கண்டு நீங்கள் படிக்கிறதாவது சொல்கிறீங்க அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு கிடையாது பிறகு என்ன உங்களுக்கு உங்கள் கர்மம் தான் ஆதரவு ஆதரவு இல்லை ரெண்டுமே எனக்கு என் கர்மந்தான் ஆதரவு ஆதரவு இல்லாமல் இதை நீங்கள் உணருங்க அதான் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு கொடுக்குறதெல்லாம் அஞ்ஞான திசை அதான் சொல்கிறது உலகத்தில் தாயத்தின் சோறு போடலாம் அவங்கக்கிட்ட சோறு போ சாப்பிட்றத பிரார்க்கு இருந்தாலும் கிடைக்கும் கருமே போக வேண்டிய சந்தது பண்ணோம் ஏன் துக்கப்படுறான் அது யார் கொடுறான் இவன் கடன் கொடுக்க வந்தான் என்ன கடை தங்களுக்கு போடுவேன் சொல்லுவாங்க அப்பா அம்மா சில குடும்பங்கள்ல ஒற்றுமையாக நல்லா மரியாதை வச்சுக்கிட்டுதான் இருக்காங்க எல்லாம் இல்லை இருக்கு இருந்தால் தானே கிடைக்கும் என்ன கட வந்து வாங்கத்தான் வந்தவங்க தாங்க கொடுக்க வந்தவங்க அப்படி கொடுக்க வந்தவங்கன்னா ஆதரிப்பாங்கதான் வாங்க வந்தவங்க ஆதரிப்பாங்களா வாங்கிட்டு போகத்தான் செய்வாங்க முடியுமா அப்போ ஐயோ வேக பிள்ளைகள் போடல போடல போடுவாங்களா ஓதான் போடுவாங்க வேறில்லா பெருமை காணும் பெருந்தலை மக்கு எல்லாம் ஒரு நீ ஒன்று இலது என்று உரைப்படுகா அதான் இப்படி ஞானிகள் சொல்கிறார்கள் சொல்ற போத நாகைய போராண நாம் பொருடனை பொருட்களாம் உயிராக ஆதினால் படைத்தனை அவன் படைத்தன வைலமும் அண்ணாலே வேதம் ஜாவையும் விரித்தனை உன்னிலே மீள உண்மனைத்திற்கும் ஏது போதனாய் உளந்தோரும் இளங்கும் நின் இயல்பு கண்டனம் என்ாய் பாட்டில் சொல்றார் என் தாய் என் தாய் என்றால் என் தந்தையே அர்த்தம் எம்முடைய தந்தையே மீண்டும் நாங்கள் சொல்கிறோம் போதனாகிய புராணாம் புலனை பொருட்களாம் உயிராக ஆதினால் படைத்தனை முதல் முதல்ல சிரி்டி பண்ணால் நீங்கள் தான் அது அனுமதி கொடுத்தீர்கள் பிரம்மதேவான முதல்ல சீட்டு பண்ணீங்க அவர் மூலமாக உலகத்தை சீட்டு பண்ணால் நீங்கள் தான் அனுமதி கொடுத்தீங்க சங்கல்பம் அவர் சங்கல் பண்ணார் உருவம் எடுக்கணும் சிரிட்டு பண்றதுக்கு ஒரு கருத்தாக வேணும்னு பிரம்மதேவன் உற்பத்தி ஆனார் அதே போலதான் நாமும் சங்கல் பண்றோம் அந்த கணத்தில் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் சங்கல் பண்ணுறோம் வீடு கட்டுறோம் வெளியில் அப்போ எங்க வீடு கட்டுறதுக்கு என்ன கை கறிகள் கை கால் மூக்கு நாக்கு இதெல்லாம் செயல்படுது இல்லை வீடு கட்ட முடியுமா வேணும் சங்கர்பத்தினால் அடிப்போல் இறைவன் காணப்படும் சங்கர்பக்கா தான் அவர் சங்கர்பத்தினால் மற்ற நாயின் சுனை கொண்டு உருவம் எடுக்கக்கூடிய நிலை அவருக்கு உண்டு அதான் பிரம்மதேவன் முதல்ல வந்தது அதனால போதனாகிய அறிவுடி மாறி புராண முதல் முதல் உற்பத்தியான படைவன் அவள் போட்டேவனை பொருட்கெல்லாம் உயிராக இந்த ஜீவனுக்கெல்லாம் ஆதி ஜீவனாக ஆதினால் அது சீட்டு காலத்திலே முதல் நாள் படைத்தனை படைத்தாய் நீங்கள் தான் படைத்தீர்கள் அவன் படைத்தன அகிலமம் அண்ணாலே வேதம் யாவையும் விரித்தனை எப்போ படைக்க ஆரம்பித்தாரோ அப்போ வேதத்தையும் நீங்கள் விரிச்சிட்டீங்க ஏன் இப்படி விரிக்கணும்னு சொன்னால் வேதம் மூலமாகத்தான் உண்மை தெரிஞ்சுக்க முடியும் ஜீவர்களுக்கு அவர் சொன்னார்ல அந்த பிரமதேவன் படிச்சுட்டே வராராம் ஒவ்வொரு உயிராக மடல் விருந்த மறைமலர் வைகுவோன் ஜடமனைத்தையும் தந்தும் உவந்திலன் இடவருக்குமின் எண்ணினன்மானுட உடல் படைத்த பின் ஓகையுற்றானரோ அப்படின்றார் அந்த தாமரை மரலிலே அமர்ந்திருக்கின்ற அவர் என்ன பண்ணார் மடல் விரிந்த மறைமலர் வைகுவோன் ஜடமனைத்தையும் தந்தும் ஐந்து உயிர் ஜீ அறிவு உள்ள பிராணிகளும் படைச்சிட்டாராம் படைத்த பிறகு சிந்தனை பண்ணாராம் இந்த உபாதிகள் எல்லாம் தன்னை உணர்ந்து அதிஷ்டான சேதத்தை லோடு சேரக்கூடிய யோகி இல்லை அதுக்கு அப்போ அது அப்படிப்பட்ட ஒரு சேத்தை படைப்போம் என்று நிச்சயம் பண்ணாராம் அப்புறம் தான் மனித ஜென்மத்தை படைத்தாராம் மனித ஜென்மத்தில் படைத்தது என்ன விசேஷம்னு சொன்னால் ஐந்தறிவு உள்ள கீழ்பட்ட ஊர்களுக்கெல்லாம் சத்த பரிசுரபுர சகந்தம் ஆகிய அஞ்சு விஷயங்களை உணரக்கூடிய துவத்திர்தோக்கும் சர்ச்சிங்க ஆக்கிராணம் ஆகிய இந்திரியங்களை பலப்படுத்தினார் அவர்களுக்கு அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையை உண்டாக்கினார் இம்மனிதனுக்கு அந்த அஞ்சிந்திரியங்கள பலத்தை குறைச்சார் குறைச்ச காரணத்தினால இவர்களுக்கு பௌத்தறிவுன்னு ஆராதரி கொடுத்தார் பகுத்து பார்க்கூடிய பிரித்து பார்க்கக்கூடிய அறிவுறது அறிவை கொண்டு குறைபட்ட இந்தியங்களை மூலமாக வாழ்க்கையை கொள்கிறான் வாசன பிரகாரம் போறது கார்டு தட்டி விட்டவனா எந்த பாட்டு அந்த பாட்டு தான் படிக்குமா இந்த பாட்டு நல்லா இல்லை வேற பாட்டு படி படிக்குமா இருக்கா அது என்ன அப்படி நமக்கு வேண்டாம் பாட்டெல்லாம் படிச்சு நான் கேட்டுட்டு வர முடியுமா சுட்சி போட்டா ஒரு பாட்டு படிச்சது ஐயா வேற சுவிச்சு போடுறான் வேற பாட்டு படிக்கிறேன் படிக்கும்போது ஏன் இருந்தா படிக்க ஆனால் மனசன் அப்படி இல்லை ஒரு கச்சேருக்கு வந்தான் இந்த பாட்டு படிக்க வேற பாட்டு போனா படிக்கிறாங்க ஏன் அறிவுடையன் அவன் சிந்தனா சேகரிக்கு இந்த பாட்டு என்ன வேறுபாட்டு படிப்புமே உயிர் ஜீவன் அறிவுடையவன் இது ஜனம் எனக்கு அறிவு கிடையாது அப்படி போல வாசனா பிரகாரம் போறது வாசனை பிரகாரம் தேவை கடல் இந்த அஞ்சு உயிர்களும் வாசனா பிரகாரம் போறதுதான் அதாவது நிற்பன ஊர்வன பரப்பன நீந்து நடப்பன என்று ஐந்து உயிர்கள் ஐந்து உயிர்களும் வாசம் போறது என்ன வாசனை அருந்தல் போறது இரவு செய்தவர் பயமாற்ற கொள்ள இந்த வாசனை அது படி நடக்குது ஆனால் இவனுக்கு அதுக்கு மேலே ஒன்று கொடுத்துருப்பார் சிந்தனா சக்தி என்ன கொடுத்தாருன்னு சொன்னால் அஞ்சு இந்திரியங்களுடைய ஆற்றலை குறைச்சிட்டார் குறைச்சாலும் சிந்தனா சக்தி வேலை பண்ணு அது பச்சை ஒரு மிருகத்தை அடிச்சு பச்சைக்கறியை திங்குது இவனு பச்சைக்கறி சாப்பிட்டா உடம்பு தாங்குமா பக்கு பண்ணி சாப்பிடக்கூடிய அறிவு இருக்கு அவனுக்கு அந்த அறிவு பக்கு பண்ணுறதுக்கு நெருப்பு வேணுமில்ல நெருப்பு கண்டுபிடிச்சான் மிருகம் கண்டுபிடிக்குமா நெருப்பு நெருப்பு கண்டுபிடிச்சான் நெருப்பு இருந்தால் போறோம் பாத்திரம் வேணுமோ இல்லை போட்டுருக்கேன் அந்த காலத்தில் ஓலையா கட்டிட்டாங்க முதல்ல மர ஊரிய கட்டிக்குவாங்களா இப்ப நவீன காலம் வர வர சிந்தனை அதிகமாக விதவிதமாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி எதுக்கு இவனுக்கு அஞ்சிந்திரியங்கள் குறைவு சக்தி சிந்தனா சக்தியினால மீதிப்படுத்திக்கிறான் அது தன்னுடைய உடம்புகளுடைய பொருள்களை வசித்துக் கொண்டுதான் தற்காப்பதுக்கு இவன் அப்படி இல்லை புது புது ஆயுதங்கள் கொண்டு தற்காப்பு அணிக்கிறான் பாம்பு இருக்கு விஷம் இருக்கு விஷத்தினாலதான் நாம் பயப்படுறோம் இவன் நம்மளுக்கு அடி கொடுத்து ஒரு அடி அடிச்சுன்னா அந்த தலையை விட்டு போடுறான் ஏன் இவனுக்கு அந்த வல்லம் இருக்கு கதில அடிக்க முடியாது அது நேராக வந்து அது தாக்கம் அது வந்து நம்மளடிக்க முடியாது மாடு இருக்கு ரெண்டு கொம்பு கொடுத்திருக்காரு அதுதான் தூரத்தில் தடி கொண்டு அடிச்சாக்கி தான் கொடுத்திருக்காரு அது தூரத்தில் இருந்தா கொம்பு வீசுமா கொம்பு கொம்பு பூட்டி எரியுமா அது எரியாது அது சக்தி இல்லை தங்கையிடம் வரும்போது தற்கால பண்ணிக்கிறதுக்கு பாய்ச்சி கொடுத்திருக்காரு அந்த அளவுக்கு தான் பயன்படும் இவனுக்கு அந்த ஆயுதம் கிடையாது அது முட்டும் போது இவன் தாங்க முடியாது சாக வேண்டியதுதான் அதனால கம்பு எடுத்துக்கிறான் அதை துப்பாக்கி எடுத்துக்கிறான் இவன் அருள் கொடுத்துருக்காரு பாருங்க இது லௌகிக சிந்தனை இந்திரியங்கள் பலம் இருக்குமே ஆனால் சிந்தனை சக்தி இருக்காது சிந்தனை குடிச்சு பிரியப்படாது அதான் குறைச்சத கழுகுக்கு மேல பறந்த விட கீழே இருக்கிற அந்த மீனுக்குன்னு தெரியும் கண்ணுக்கு அது இங்க இருக்கிறது எதுவும் தெரியலையே கண்ணாடி போட்டு கண்ணாடி கண்டுபிடிக்கிற சாமர்த்தியம் நமக்கு இருக்கு தெரியுதா கண் கண்டுபிடிச்சிருக்கேன் அது மட்டுமா கண்ணு அதெல்லாம் ஆபிரேவ் பண்ணிக்கிறோம் அது ஆபிரேவ் பண்ணிக்குமா கண்ணு அதுக்காக கண்ணில் வலிமை குறைய குறைய மூளை வேலை பண்ணி புது புது கருத்து கருவிகள் கண்டுபிடிக்கிற சாமர்த்தியம் இருக்கு எல்லாம் செய்யலாம் ஆமா அந்த பணம் இல்லையா பணம் சம்பாதிப்போம் நல்ல வழிய கெட்ட வழியை சம்பாதிக்க முடியும் அதனால்தான் இந்த படிச்சது அறிவு இவ்வளவு விளக்கம் இதன் பிறகு அறிவியில் துக்கம் காண்டான் துக்கத்தில் விடுபடக்கூடிய சிந்தனையும் அந்த அறிவு கொடுத்திருக்கி ஞானம் முன்னா வச்சான் வழியா முருகங்கள் கிடையாது மூன்று வரிசைக்கிரமாக இவன் போகபாக அனுமதி கர்ம காண்டத்தில் துக்கம் தோற்றுது அப்போ பக்தி காலத்து வர்றான் பக்தி காலத்திலேயும் பயமாசி உண்டாகிறது அப்புறம் அதிலிருந்து விடு பண்ணணும்னு சொன்னா ஞான காலத்து வர்றான் அங்கேதான் பயமாசி ஏற்ற இடம் என்று கண்டுபிடிச்சு அந்த நிலைக்கு வருகிறான் என்பதற்காக வேகத்தை உடனே கண்டுபிடிச்சாராம் வேக சொன்னாராம் அதான் சொல்றது எப்போது அவர் சிரிச்சு பண்ணாரோ அதே ஆதி நாள் முதல் நாளே படைத்தனி உலகம் படைத்த அண்ணாலே வேதம் யாவும் விரித்தனை கருமபக்தி ஞானம் சொல்லக்கூடிய மூன்று வேதங்களையும் விரித்தாய் உன்னிலே மீளவும் அனைத்திற்கும் ஏழு போதனாய் மீண்டும் உன்னுடைய திருவிடி அடைவதற்காக காரண வடிவமாகவும் உளம்பெரும் இணங்கும் அதாவது ஒவ்வொரு உள்ளத்திலும் நீங்க இருக்கீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஏன் சும்மா பட்டினிக்கடை வேலைக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படியா ஏதாவது கிடைக்கலையா போய் சாமியை கும்பிடு அப்பதான் கிடைக்கும் என்று தூண்டி விடுறாரு அப்ப கும்பிட்ட வரைக்கும் கிடைக்குது கிடைச்ச உடனே அப்போ சாமி கும்பிடுவோமே என்று எண்ணம் உண்டாள் இப்படி உள்ள பேரும் தூண்டிக்கிட்டே இருக்கார் அது அந்தரியாவின் பெரு ஆனாலு உன்னிலே நீளவும் அனைத்திற்கும் ஏது போதனாய் உழந்தோறும் இளங்கும் நின் இயல்பு கண்டனம் நாங்களே பார்த்தோம் சந்தையே நாங்கள் இந்த நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே படைத்த நாளே வேதையும் எங்களுக்காக படைத்தாய் நாங்கள் அந்த வேத கருத்தை உணர்ந்திருக்கிறோம் அது உணர்ந்த பயனை இப்போது அனுபவித்துக் எப்படி ஒரு திருடத்தை பார்க்கிறது அந்த அனுபவம் இந்த பாக்கியம் கிடைக்குமா எங்களுக்கு தான் சொல்றான் பிரம சக்கரம் எங்குவது முன்பால் அப்பெரியுடைய அமலனியே திருப்பரமயோகபதி திவ்ய நின் பத்மபா சரணங்கள் சரணன்று பணிகின்றோம் ஸ்ரீஈஸ்வரகீதை ஐந்தாவது ஈஸ்வரத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது பாட்டு பாடல்ல பிரம்மதேவனை படைத்தேன் அவர் சீட்டி ஆரம்பித்தார் அவர் ஆரம்பித்த அதே நாளில் நான் உதயதம் செய்தேன் அதில் ஜீவர்கள் கடை மீண்டும் அவர் முத்தியடைவதற்காக வேதத்தை நான் சொன்னேன் என்று சொல்லி முடித்தார் இப்போ இந்த பாட்டில் இரம சக்கரம் இயங்குவதும் உண்பால் பெருமா பிறம இங்க மயக்கம்னு அர்த்தம் பிரமும் இல்லை மயக்கம் ஆகிய சக்கரம் இந்த உலகமே ஒரு மயக்கம்தான் மயக்கமாகிய சக்கரம் இயங்குவதும் உண்பால் உண்பால்ன்னா இந்த சக்கரத்துக்கு அச்சுப்பாலை நீங்க இருக்கீங்க அச்சாலி குறுக்க இருக்க சக்கரம் இருந்தா அச்சு வேணும் இயங்காது இந்த மயக்கம் பொருந்திய இந்த உலகமாகிய சக்கரத்துக்கு இயங்குவதற்கு நீங்க தான் அப்பெரிய மாயையுடை மாயுடைய ஆய் அந்த பெரிய மாய இங்கே அச்சா போல இருக்கு அமல ஆனால் நீங்களோ குற்றமற்ற வரும் நீயே சீர்பரம யோகபதி சித் அறிவிலுக்கெல்லாம் அறிவாயிருக்கின்ற யோகபதி அப்படி கூடியிருக்கின்ற யோகிகளுக்கெல்லாம் பதியாக இருக்கிறீர் திவ்ய நடனம் நடனம் எப்படி இருக்கு இந்த நடனம் எல்லாம் ஆசாபாசங்கள் உண்டாக்கூடிய நடனங்கள் இந்த லௌகிக நடனங்கள்லாம் இது திவ்யம் ஞானத்தை கொடுக்கும் சுகத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட நடனம் இது அவன் நடனம் நீ பத்ம சரணங்கள் தேவரோடைய தாமரை மகள் போல் இருக்கிற திருவடிகளை சரண என்று பணிகின்றோம் நாங்கள் அடைக்கலம் என்று இப்போது பணிதலை செய்கிறோம் ஏன்னு சொன்னால் உங்களை விட்டு வேறு கதிகல்ல எங்களுக்கு எங்களை பற்றி உங்களுக்கு வலி இல்லை எப்படியோ போட்டு விடலாம் நான் உங்களை விட முடியாது அதனால நாங்கள் சரணம் அடைந்தே ஆக வேண்டும் கட்டாயம் உள்ள வச ஒன்று தான் உங்களை விட்டு எங்களுக்கு வழி இல்லாதனால உங்களுடைய திருவடிகளுக்கு நாங்கள் அடைக்கலம் போது தேர வேறு வழி இல்லை அதை நாங்கள் உணர்கிறோம் அதனால் அடைக்கலம் பண்ணுகிறோம் மறதாத காரணம் மயக்கம்தான் பிரம்ம சக்கரம் தான் மயக்கமாக சக்கரம் இருக்கு அது உலகமே ஒரே மயக்கம்தான் என்ன மயக்கம்னா நல்லா இருக்கோம் நாங்கள் என்ன பிபி வந்து மயக்க மட்டை விழுதுறோம் பிபி மயக்கம் இல்லை இதெல்லாம் அந்த காலத்தில் மயக்கம் அந்த காலத்தில் மயக்கம் இருக்கு அது தள்ளிவிடும் இது கீழே தான் தெல்லாம் இந்த பிபி மயக்கம் இது நரகத்தியே தெல்லம் அங்கே போய் தள்ளிவிடும் அப்படிப்பட்டது அதனால பெரிய மயக்கம் இது என்ன மயக்கம் பொய்பொருளை மேய்ப்பொருள்னு நினைக்கிறதுக்கு தான் மயக்கம் காரணம் மயக்கம் பொய்பொருளை மெய்ப்பொருள்ன்னு நினை நினைக்கிறது தான் இந்த மயக்கம் இது என்னையா பெரிய மயக்கம்னா அது ஏன்னா பந்தத்துக்கு எதுவா இருக்கு பொய்ய மெய்யன்று நிச்சயம் பண்றது மயக்கம் எங்க நீ பரமாக திடையுறோ நிறுத்தம் கண்டோ இந்த பொருளுமான ஏக நீன் மையமாவை கண் அதிசயமாக உண்ண தந்தமில் பரமானந்தம் அனுபவித்தனுபவித்தே இருபத்தி மூன்றாவது பாட்டு எந்த என் தந்தையாக விளங்கக்கூடிய சிவருமானி நீங்கள் தேவரில் பரமாகாசத்திடையொரு நிறுத்தம் கண்டோம் மேலான ஆகாசம் இது தோலாகாசம் இருந்தாலும் கூட உங்களுடைய நிறுத்தத்தை அதிஷ்டானமாகிய பிரம்மஸ்வரூபத்தில் தான் நீங்கள் ஆறுறிங்க என்பதை நாங்கள் வருகிறோம் அப்படிப்பட்ட நிறுத்தத்தை பார்த்தோம் எப்பொருளும் ஆனாய் இப்போ பிரத்யட்சமாக இருக்கின்ற எல்லா பொருள்களும் நீங்களா வேறு கிடையாது ஆனாலும் ஏகம் நீ ஏகனாக தான் இருக்கிறேன் ஏகன் அநேகன் என்று சொன்னார் இறைவனே அவ்வாழ்கிறார் ஏகனாக அவன் அநேகனாக இருக்கான் அது என்னையா ஏகன் இணையவன் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஆதாரம் ஏகம் ஆரோவிதம் அநேகம் எப்படி ஒரு பொம்மை மரத்தினால செய்த பலவித பொம்மைகள் இருக்கின்றன அதில் பலவிதமான பொம்மைகளை பலவிதமாக பேரு போ இருக்கு ஆனால் அது அநேகம் ஏகம் எப்படி சிக்கத்தது மரத்தில் செஞ்சதுனால மரம் போற ஏகம் தான் மரமுக நேரம் மரம்னு சொல்லும்போது அது ஏகத்தொன்னு அடைய மரத்துக்கெலிமே ஒன்றும் பிறகு நாமரத்தை பார்க்கும்போது அநேகம்தான் அதே போல தான் எல்லா விஷயங்களும் வீடுகள் வீடுகள் அநேகம்தான் ஆனால் வீட்டுக்கு ஆதாரமாக நிலம் ஒன்று தானே ஒரு ஊரில் நிலம் ஒன்று தானே அனைவீரில் இருந்தாலும்ங்களா ஒரு நிலத்தில் தான் ஆதாரமாக கொண்டு இருக்காது அதனாலே ஒரே நிலம்தான் அதே போல் துணிகள் ஒவ்வொரு விதமாக கலர் கலராக இருந்தாலும் கூட அந்த பஞ்சு அல்லது பட்டுக்க தயார் பண்ணால் நூலுக்கு நூல் தண்ணி தானே இருக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது நூல் தானே பட்டு நூல அல்லது பஞ்சுல இருக்கட்டும் அதனால்தான் ஏகனையும் இந்த அர்த்தம் அநேகமாக விளங்கக்கூடிய நீரே ஆதாரத்தன்மையா அதிஷ்டானத்தன்மையால் ஏகனா இருக்கிறீர் ஏகம் நீ ஆகிய நின்ற அந்த மகிமாவை கண்டு இப்படி விசாரம் பண்ணும்போது உங்களுடைய மகிமையை நாங்கள் கண்டு ஆச்சரியப்படுகிறோம் அதிசயமாக இருக்கிறது எங்களுக்கு உன்னது அந்தமேல் பரமானந்தம் இருக்கிறதுனால எவர்களுடைய மேலான அந்த ஆனந்தத்தை அனுபவித்து அனுபவித்தோம் அப்படின்னு என்ன அர்த்தம் நிரந்தரமாக அனுபவிக்கிறோம் அர்த்தம் அனுபவிக்கிறோம்னா தற்காலிகம் அர்த்தம் அனுபவித்து அனுபவித்தோம் அப்படின்னா நிரந்தரமாக அனுபவிக்கிறோம் தொடர்ச்சி திடப்படுத்துது வருக என்று சொன்னால் சாதாரணம் வருக வருக வருக அண்ணாக்க திலப்படுத்துது தொடர்ந்து வருக என்று அர்த்தம் அப்படி போல அந்தமேல் பரமானந்தம் இது நாசம் இல்லாத பரமானந்தம் ஆத்மா ஆனந்தம் அடிவோம் அது நாசம் எங்கே வரப்போகுது ஆத்மா அழியாது ஆத்மாவுக்கு அந்நியமாக ஆனந்தம் இல்லை அதனால் ஆனந்தம் அணியாதுதான் ஆனந்தம் மீது தான் ஆத்மா ஆத்ம்தான் ஆனந்தம் அதில் ஒன்றும் பேதம் கிடையாது அனுபவித்து அனுபவித்தோம் நாங்கள் நிரந்தரமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த பாடல சொல்றார் உள்நுரையாம் ஓங்காரம் உயர்முத்தி கொருவுதை நீ துணியுடல் தோறும் நீ தோன் ராமே மறைந்திருத்தி நின்ிட எல்லாம் மாய நீ மாயாய் நின் ஒழிய அந்நியமாய் உழவெல்லாம் அசத்தியமென்றவர்களால் இருபத்தி நாலாவது பாட்டு மீண்டும் சொல்கிறாங்க உன் உரையாம் ஓங்காரம் உம்முடிய வாக்கியம்தான் ஓங்காரம் ஓம் என்று சொல்லக்கூடிய சொல்லிருக்கு அது பெருணவனு சொல்லுவாங்க பீஜம் பீஜம் வந்தாலும் சொல்லாங்க அதான் அப்படியே காலமா இருக்கிற மாதிரி அதுதான் ஏன் அப்படின்னு சொன்னாக்க இயல்பாகவே ஆகாயத்தில் வரக்கூடிய சத்தத்துக்கு ஓமாதான் வரும் அங்கே என்ன சத்தம் ஓன்னு சத்தம் கேட்குதுன்னு கேட்பான் ஒட்டுமொத்த சத்தம் எல்லாம் ஓவாயிடும் சொல்றான் இயல்பாக உள்ள சத்தம் ஓம்தான் அந்த பிரிவினை சத்தம் ஆனந்தம் அதனால ஒன்று உரையா உங்களுடைய வாக்கியத்திலிருந்து உண்டானது ஓம்காரசத்தம் உயர் முத்திக்கு ஒரு விதை அதுதான் அந்த மேன்மை பொருந்த முத்திக்கு அதுவே ஆதாரமாக இருக்கிறது அதை பேர் நீ துண்ணி உடல் இந்த உலகத்தில் எல்லா சேரங்களும் பொருந்திருக்கிறீர்கள் அதே அது நீ தோன்றாமல் மறைந்திருத்தி இருந்தாலும் கூட மறைந்திருக்கிற ஓராவார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியான் என்ன சிந்திக்க மாட்டார்கள் உள்ளத்தில இருந்தும் அவர் வெளிப்படாமல் இருக்கார் உள்ளத்திருந்து ஒளித்தான் பரன் குறவன் கல்லந்தனை தவிர்த்து காட்டினான் உள்ளல் குருவான கோலமோ அக்கோலம் காட்டும் அருவான கோலமும் அக்கோலம் காட்டும் குருவான கோலமோ கூறு என்ன உள்ளத்திருந்தும் ஒளித்தான் பரன் உள்ளத்தை இருக்கார் மறைந்து இருக்கார் குறவன் என்ன பண்ணார் கல்லந்தனே தவிர்த்து காட்டினான் குருநாதர் அணுக்கிற என்ன பண்றாருன்னா உள்ளே இருக்காராப்பா உன்னு உள்ளே இருக்கின்ற அவர்தான் நீ நீயே தான் அவர் என்று அந்த மறைப்பை நீ காட்டினாரான் இப்போ வல்லல் நமக்கு சுகத்துக்கு ஏதுவாக இருப்பவர் அருவான கோலமும் அக்கோலம் காட்டும் குருவான கோலமாக கூறுவேன் அரு இருக்கின்ற அந்த பரம்பொருளை அல்லது அக்கோலத்தை அந்த வடிவத்தை நம்ம காட்டின குருவா எதுன்னு சொல்லுங்க தத்தையார் சொல்றார் என்ன சொல்லுங்க பாம்பா எது இத்தனை கோழி காலம் அண்ணாலுங்களை குரு எனக்குறீங்களா வராதுன்னு அர்த்தம் அது எத்தனை கோழியாக இருக்கட்டும் குரு வெளி வெளிப்படுத்தினா தெரியுமா அப்படிங்கிறது கருத்து அதான் அதைதான் இங்கே சூழ்நிலை முக்கியமா அவர் வெளிப்படுத்தினாரு ஏன் தானா வருமானா வராது அதனால அர்த்தம் குருவே வல்லல் நமக்கு ஞானத்துக்கு ஏதுவா ஏது கொடுத்தவர் அர்த்தம் அனந்தங்கோடு ஜென்மம் எடுத்தாலும் கூட குரு வெளிப்படாது என்பது அர்த்தம் அதனால் சொல்றேன் துணி உடல் இருந்தாலும் கூட தோன்றாமையை மறந்திருத்தி நின்டை எல்லாம் ஆய எல்லாம் மாய தேவையத்திலே எல்லாம் அழிஞ்சு போகுது ஒரு காலத்தில் பிறடை காலத்தில் எல்லாம் அழியும் சிலையாவது அழிவது உண்டு எல்லாம் மாய ஆனால் நீ மாயாய் நீ மட்டும் அழிய மாட்டேன் அதான் விஷயம் சகல பதார்த்தங்களும் அழியக்கூடியதுதான் நமக்கு பிரபஞ்சம் முற்றிலும் அழிஞ்சே போயிரும் அப்புறம் ஒரு காலத்தை தோற்றம் நீ கேட்கலாம் என்ன உற்பத்தி தோற்றம் இருந்துக்கிட்டே இருந்தாக்க அது ஒரு தொடர்ச்சி தானே சத்தியமானு கேட்டால் அது சத்தியமல்ல அப்போ போய் மீண்டும் உற்பத்தி ஆகுது அப்போ தொடர்ச்சி இருக்கிறதுனால அது ஒரு பொருளாக ஏன் கொல்லப்படாது அப்படின்னு சொன்னால் அப்பளா கொல்லப்படாது ஜடம் அது அது சேதத்தன்மை கிடையாது ரெண்டாவது மீண்டும் பிரளயத்துக்கு போய் உற்பத்தி ஆகும் நீ கட்டாயம் கிடையாது உற்பத்தி ஆகாமல இருக்கலாம் யாரு கண்டாங்க சாஸ்திர விதமானம் அந்த சாஸ்திரத்தில் மாயினுடைய வழிகளை சாமர்த்தியத்தில் பிள்ளைமா உற்பத்தி ஆகும் இருக்கலாம் என்று ஒரு அறிவு போட்டால் தீர்ந்து போச்சு அப்புறம் அப்புறம் உற்பத்தி எப்படி சொல்ல முடியும் ஆகவே எப்படி இருந்தாலும் கூட மாயை மாயா காரியங்கள் எல்லாம் அழியத்தான் ஆனாலும் அதற்கு அதிஷ்டானமாக ஆதாரமாக இருக்கிற நீ மாயாய் நின் ஒழிய உம்மை தவிர அந்நியமாய் உள்ள எல்லாம் அசத்தியம் என்று அறியவர்கள் ஆலோசனை அதான் இங்கே இந்த அழியறதுக்கு காரணம் தான் அசத்தியம் சத்தியம் இல்லை சத்தியம் என்ன திருகாலம் அபாத்தியமாக இருப்போம் சத்து மூன்று காலத்தில் ஒரே இருக்கு நாசம் இல்லாமல் இருக்கணும் அப்படி இது கிடையாது ஒவ்வொரு அவசியம் இருக்குது ஒரு அவசியில் விதி ரேகப்படுகிறது அதான் மாறு மாறுபடுகிறது ரெண்டாவது கிடையாது ஒரே சரீரத்திலேயே பருவங்கள் மாறுகின்றன குழந்தை பருவம் குமாரப்பருவம் வாலி பருவம் விவோதிக பருவம் அவர் மரணப்பருவம் வந்துடுச்சு மாறுகின்றன அப்போ இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அழிம்பொல்லுதான் அது கிடச்சது அழிஞ்சும் போகுது இப்படி மீண்டும் பறக்குது அதாவது அந்நியமாய் உலையெல்லாம் உண்மை தவிர வேறு வே அந்நியமாயிருக்கிறதெல்லாம் அசத்தியம் என்று அறையவர்கள் அசத்தியம் என்று மேன்மக்கள் ஞானிகள் சொல்கிறார்கள் ஆகவே உங்களுடைய உண்மை சுரூபம் தான் வாஸ்தவனுடைய மற்ற பொருள் எல்லாம் அசத்தியம் அபாஸ்திமம் என்று சொல்லப்படுதுலாம் துணிப்பது உண்மையே பொழுதரு மனிவர்கள் பணிவதுமையே ஒளிவர உணர்பவர் உணர்வதுன்னையே அழிவர நினைபவர் அடைவதுன்னையே இருபத்தி அஞ்சாவது சொல்றார் மறை எல்லாம் நாம் எல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய வேதம் இருக்கு அத்தகைய வேதம் அனைத்தும் என்று முழுமையாக கரம்பக்தி ஞானம் சொல்லக்கூடிய முழுமையாக ஞானமான அது மறையானது துதிப்பது உண்மையே உண்மைத்தான் போட்டுகிறது அது எப்படி போட்டுகிறது வஸ்து ஒன்று தான் இருக்கிறதுன்னு கடைசியில் முடிவு பண்ணுது ரெண்டாவது வசதி கிடையாது அது ரெண்டாவது வசதி இல்லாதனால அந்த வசுவைத்தான் நீங்க எல்லாம் பின்பற்றணும் எல்லோரும் வழிபாடு செய்யணும் அதை அடையணும் என்று சொல்லுகிறது அதை துணிக்கிறது மறையலாம் துதிப்பது உண்மையே பழுது அறு முனிவர்கள் பணிவது உன்னையே குற்றமற்ற மனசீலர்கள் என்று சொல்லக்கூடிய முனிவர்கள் உண்மையே பூர்ணமாக சரணாவதி அடைகிறார்கள் பகவானை முழுமையாக நம்பினவர்கள் தான் பழுது அருன்னார் அறவுறைய நம்பர்களுக்கும் முனிவர்களாக இருக்கலாம் சன்னியாசிரியர் இருக்கலாம் பிறகசராக இருக்கலாம் கூட அவரெல்லாம் பழுது உள்ளவர்கள் தான் பழுது அருள்லை முழுமையாக பவான் நம்பணும் முழுமையாக பவான் நம்புறது என்ன செய்யாது அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய லாப கஷ்டங்களில் சமபாவனை சுதுக்கங்களே கெடுத்த இல்லை திருப்தி உதாசீனம் இப்படிப்பட்ட குணங்களோடு கூடிந்ததை முழுசாக நம்மளால் அர்த்தம் அப்புறம் விவகாரம் பண்ண வேண்டாமல் எல்லா வாரம் பண்ணலாம் பலனில் தான் சாபானி வழியாக விவகாரத்துக்கு சாபானம் இல்லை விவகாரத்துக்கு விஷயபவனை தான் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாவ விவகாரம் இருக்கும் அவரவர்களுக்கு கர்மானுசாரம் கிடைக்கிற விவகாரங்களை செய்ய வேண்டியது பலன் வரும் லாபமோ நஷ்டமோ அதில் சவபாவனை வரக்கூடிய சுகமும் துக்கமும்ட சமபாவனி அதனால்தான் கர்மானுசாரங்க திருப்தின்னு சொல்வது அப்படி திருப்தி இல்லைன்னு சொன்னால் பகவான் நம்பிக்கையில்லைன்னு அர்த்தம் நம்பிக்கை இருக்கிறவங்க திருப்தி அடைவார்கள் ஆகவே இத்தகைய ஒரு மனசிலர்கள் யாரோ அவர்கள் தான் தெரிக்கலாம் தொடர்ந்து இருக்கலாம் அவர் தான் படுத முனிவர்கள் அவர்கள் தான் பணிவது உண்மையே உண்மை முழுமையாக சரணடைவார்கள் மற்றவர்கள்லாம் காமிபக்தர்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒளிவர உணர்பவர் உணர்வது உன்னையே ஒழிவு அற உணர்பவர் இந்த சம்சார சாதத்திலிருந்து முழுமையாக நீங்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் உன்னைத்தான் உணர்கிறார்கள் உணர்பவர் அழிவு அற நினைபவர் அடைவது உன்னையே நாசத்திலிருந்து விடுதலை அடையணும் என்று சொல்லப்பவர்கள் உன்னைத்தான் விரும்புகிறார்கள் ஆகவே இதில் தாரதமியம் அவ்வளோதான் சில பேர்கள் பக்தி தீவிரமாக இருப்பார்கள் அந்த பக்தியை உள்ளவர்கள் உண்மையே சரணாகடைகிறார்கள் அடிவரை நினைபவர் இனிமேல சம்சார சாகரம் வேண்டாம் என்று இருப்பவர்கள் மூச்சுக்கள் அவர்கள் உங்களை நினைவார்கள் ஆகவே எல்லாரும் உங்களை நினைந்தாலும் கூட இந்த பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் என்று இங்கே பிரிக்கப்படும் அதுதான் அழிவ நினைப்பவர்கள் மூச்சுக்கள் ஒளிவார விட்டு வேறு கதிய நினைப்பவர்கள் சரணாதி அடையக்கூடிய பக்தி மார்க்கம் பழுதறும் முனிவர்கள் குற்றம் இல்லாதமான என்று முன்னாள் பிரிக்கிறார் அதனால வேதம் உண்மை வணங்குறது பக்தர்கள் மூச்சுக்கள் எல்லோருமே உண்மை தான் சரணாதி அடைகிறார்கள் என்று ஒருமுறை அனந்த சாக கொண்டு துருவமுன்றின் கருமையை அறிவிக்கின்ற அப்படி அறியவுன்றன் பெருமையை அறிவார் சாந்தி பெறுபவர் பெறாதாரெல்லாம் கருமையால் உருவார் சாந்தி கனவிலும் காணமாட்டார் பாட்டு ஒருமறை அனந்த சாகை கொண்டு உனது உருவம் ஒன்றி ஒன்றின் அருமையை அறிவிக்கின்ற ஒருமறை ஒரு வேதமானது அனந்த சாகை எப்படி பல பிரிவுகள் சாகைன்னா கிளை பிரிவுகள் அர்த்தம் கொண்டு உனது உருவம் ஒன்றின் அப்படி பல சாகைகளில் உணவு உருவம் ஒரே உருவத்தை தான் விரிச்சு சொல்லுது அருமையை அறிவிக்கின்ற அறிவிக்கின்றது அப்படி அறிய அதை நன்றாக தெரிந்து கொள்ளும்படி உண்டன் பெருமையை அறிவார் சாந்தி பெறுவார் இதுதான் வேதத்தினுடைய தாற்பயம் தெரிஞ்சிலன்னு சொன்னால் சாந்தி வர வேதத்தில் பல சாலைகளில் பல சொல்லப்படதாக இருக்கு ஏன்னா அங்கே எப்படி சொல்லுது இங்கே இப்படி சொல்லுது ஒன்றும் புரியலையாக்கா புரிஞ்சுக்கிறான் தான் வேகம்னு பெரு அவரது தான் பகவானுக்கு அர்த்தம் அவருக்கு என்ன லாபம் சாந்தி பெறுவார் என்றார் அவர்தான் சாந்தி கிடைக்கும் பெறாதார் அப்படி இல்லை ஓர் சாதையிலையும் எங்களுக்கு தான் பெருசுங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்களா எல்லாம் கருணைகள் வருவார் மீண்டும் கர்ப்பத்தில் போய் பொருந்துவார்கள் சாந்தி கனவிலும் காண மாட்டார் சொப்பனத்துக்குள்ள சாந்தி வராதவர்கள் இங்கிருந்தாலும் அங்க வரும் பெரும்பாலும் இந்த கெட்ட எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு நல்ல சோப்பனம் வரவே வராது கெட்ட சப்பன்தான் வரும் உடனே தான் எழுந்திருப்பாங்க கீழகளை விழுந்துருவாங்க அப்படியே பிறண்டு காரணம் என்ன குணங்கள் வந்து அங்கே பல விதமாக பரணாமடையும் சொப்பனத்தில் நல்ல குணங்கள் உள்ளவர்களுக்கு ஏதோ சில சில கெட்ட குணங்கள் அடங்கிருக்கும் போது அது பரணாமடையுது கெட்ட சப்பனம் வருது மடையும் கெட்டசப்பனமே மிகுதி ஆறு கெட்ட குணங்களே மிகுதி ஆறுவங்களுக்கு எப்படி இருக்கும் அது கெட்ட சொப்பனம் வர்றதுக்கு மிக சுலபமாக இருக்கும் அப்படி இருக்கிறதுனால அவர்களுக்கு ஜாகிரதை வந்த பிறகு இப்படி கண்டமி எப்படி பயந்துகிட்டதான் இருப்பாங்க துக்கப்படுவாங்க அப்புறம் வெளியில் அப்புறம் வாரம் பார்க்கும் போதே மறந்துடுவாங்க அவ்வளோதான் அவர் மின்னையும் சொப்பனத்துக்கு போகும்போது தூங்கும் போகும்போது மின்னு சொன்ன சொப்பனம் தான் வரும் அதே வர்றதில்ல அது சம்பந்தமான வேறு சொப்பனங்கள் வரும் ஆக அடிப்படை கெடுதலான சொப்பன்தான் வரும் அதனால் கெட்டெண்ணங்கள் அல்லது கொலை கலவு கல்காமம் சூது இதில் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறதெல்லாம் அவ்வளோ தண்டனை சொப்பனமே பெரிய தண்டனை அதில் சாந்தி கிடையாது அப்புறம் ஜாக்கிரதாசு வந்த பிறகு மனதில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த குழப்பமும் ஒரு தண்டனை அப்புறம் அதற்கு மேல் தானே அரசு தனி ஆண்டவன் தானே அது தனி இது ஆறாம் எல்லாருக்கும் அடிப்படை தண்டனை தான் அதனால தான் வேதத்தினுடைய தாற்பரியம் தெரியலன்னு சொன்னாக்கா அவர்களுக்கு துக்கம்தான் சாந்தி கனவிலும் காணமாட்டார் அது என்ன தாற்பயம் பிரம் ஒன்று தான் ஏகமேவாத் வீதம் பிரண்டு அல்ல இல்லை வேதத்தினுடைய தாற்பயம் வேறு கிடையாது அதனால வேதம் என்று சொன்னாலே வித் வித் வித் என்ன அர்த்தம் வி சம்பந்த வேத் அதான் வேத்ன்னு அப்புறம் தமிழ்ல அமைச்சேத்திக்குவாங்க வேதம் உடம்புல வேத் வேதா அப்படின்னு சொல்லலாம் ஆகவே அறிவு தான் கொடுக்குறது நமக்கு அறிவு அறிவை கொடுக்கறது தான் வேதம் வேக்கத்தை போக்கி உண்மையான அறிவை கொடுக்கறது வேதம் அது பல சொல்லப்பட்டிருக்கு குழப்பமாக இருக்கேன்னு சொன்னாக்க அதை குழப்பத்துக்கு நிறுத்தி விடுபடுறதுக்கு பகவானை பிரார்த்தனை பண்ணால் விடுபடுறார் விடுபடுத்துவார் அது என்ன பிரார்த்தனை பண்ணால் போதுமானால் இங்கே ஆசாபாசம் விட்டால் தான் அந்த பகவானை அனுகிரகம் பண்ணுவார் அவர் அனுகரம் பண்ணாலும் கூட ஆசாபாசம் இருந்தால் அந்த அழுக்கு அந்த கணத்தில் விளம்பர வர்றதில்லை சுத்தா அந்த கண்ணம் வேணும் நிஷ்காம கருமம் செஞ்சு மலதோஷம் நீங்க இருந்தால் தான் அந்த அந்த கணத்தை விளங்கும் என்ன விளங்கார் விலங்கால காரணத்தினால்தான் எவ்வளவு நிறைய படித்தவங்களோட கொலப்படுறது காரணம் தான் உன்னை பிடிபடுறதில்லை பிடிபடாத காரணம் என்ன அஸ்தாந்திடம்தான் காரணம் அதான் சொல்றாருங்க உடன் பெருமையை அறிவார் சாந்தி பெறுவார் பெறுவர் பெறாவார் உருவார் மீண்டும் கர்ப்பத்துக்கு போய் மயக்கமடைந்து குழந்தையா பறந்து வளர்ந்து சோதுக்களை அடைந்து மீண்டும் சாவார்கள் அவர்களுக்கு சாந்தியானது கனவிலும் காணமாட்டார் சப்படத்து கூட கிடைக்காதுன்னு சொல்ல ஆதி தேவண்ணி உலக அனைத்தும் உயிர்க்கும் ஆதியாய் இதெல்லாம் அமைக்கும் அண்ணல் எல்லையற்றின்பே போது மேவி என்றும் என்று ஐம்புலப்படாதிருப்பதோ சோதி ஆகிய நித்த முத்தனாக இருக்கும் பாட்டு ஆதி தேவன் நீ எல்லாவற்றிற்கும் முதன்மையுடைய தேவன் நீங்க தான் நீதான் இவனை தவிர முதன்மையான்னு யாரும் கிடையாது உழவு அனைத்தும் உயிர்க்கும் ஆதி ஆய் இந்த சகல போத பஞ்சபூதங்கள் அதனுடைய காரியமாகிய பிரபஞ்சம் அதில் இருக்கின்ற ஜீவர்கள் அனைவர்கள் எல்லாமே ஆதியாய் முதன்மையாய் அல்லது ஆதாரமாய் இது எல்லாம் அமைக்கும் அண்ணல் எல்லாவற்றிற்கும் செய்யக்கூடிய தெய்வம் நீங்கள் தான் எல்லையற்ற இன்பம் எப்போதும் மேவி அப்படி இருந்தாலும் கூட துன்பம் இவ்வளவு ஆதாரமாக இருக்குனால துன்பம் சொல்ல முடியாது ஏன்னு சொன்னா குடும்பங்கள்ல பெரிய பொறுப்பு இருந்தாங்க தூக்கப்படுறாங்க இதெல்லாம் எப்படியா சமாளிக்கிறது அப்படிங்கிறாங்க அவருக்கு அப்படி கிடையாது அவருக்கு எல்லாரும் ஆராயிருக்காரு ஒரு ஒரு துன்பம் இல்லாமல் இருக்காரு அது என்ன அப்படி இருக்க முடியுமா ஒரு சின்ன விவகாரம் பண்ணாலே தூக்கப்படுறாங்க பெரிய விவகாரம் பண்ணாலும் அதிகமான தூக்கப்படுறாங்க உலகம் பதினாலு உலகங்களையும் சீட்டு சீர்த்தி அம்மாறோம் அவர் துக்கம் என்ன இருக்குமான்னா இருக்கிற துக்கமே கிடையாது கொஞ்சம் கூட சுபாசிதமா நடக்குது அவ்வளவு இவர் கஷ்டப்படுறதில்லை அய்யமாக நடக்குது நம்மிடத்துல கண்ணு மோறும் திறக்கிற இணைப்பு என்ன துக்கப்படுறோமா இல்லை மூச்சு காத்து போய் வந்துட்டு இருக்கு சிரமப்படுறோமா ஆத்மா உள்ளவர்தான் திறமம் மற்றவங்க என்ன இருக்கு போயிட்டு வந்ததாக இருக்கேன் ஞாயம் பண்ணுறாங்களா மூச்சு கொஞ்சம் இட்டு விழுந்து விடுறேன்ப்பா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி யாராவது சொல்கிறாங்களா சளி குளிச்சு இருந்தால் முடியாது அப்போ தான் மூக்கு மேலே ஞாபகம் வரும் ஆத்மாதாரம் ஞாபகம் வரும் மற்றவங்களும் யார் வராது யாரும் நினைக்க பாட்டு காற்று போயிட்டு தான் இருக்குது நினைக்கிறதே இல்லை கண்ணு மூடி மூடி திறந்துட்டு தான் இருக்க யார் நினைக்கிறாங்களா இந்த ரெண்டு காரியங்கள் நம்ம ஆதரவு இல்லாமல் நடந்துகிட்டே இருக்கு முன்னாள் ஆதரவு கொடுத்துட்டோம் சுபாசித்தமா நடக்குது மற்ற காரியங்கள் தான் சிந்தனை பணி செய்ய வேண்டியிருக்கு நடக்க இல்லையா அனிச்சை இச்சை இல்லாமல் நடக்குது நமக்கு இச்சை கிடையாது அது நடக்குது அதுபோல ஈஸ்வரனுக்கு திருத்த அம்மா நடக்கும் திரையம் எல்லாமே சுபாசிதம் நடக்குது அவர் எந்த ஒரு துக்கம் இல்லாத காரணமே இதுதான் இயற்பா நடக்குது அது பாட்டுக்கு அவருக்கு எப்படி வரும் ஒரு சாட்சியாக இருக்கார் நாம் அப்படி இல்லை அய்மானம் கொண்டு இருக்கனால துக்கம் வர்றது காரணம் துக்கத்துக்கு காரணம் அய்மானம் தானே வழி அவர்களே அய்மானம் இல்லாமல் இருக்கட்டும் இதுக்கு வருவா பார்ப்போம் அது எந்த வேலையாக இருந்தால் இருக்கட்டும் ஒரு சுனாமலே ஆயிரம் லட்சக்கணும் சேர்த்து போயிட்டாங்களா நடுறோமா கண்டிப்பமா அபிமானமும் இல்லை நம்ம சொந்தக்கார வேலையை சேர்த்து விடட்டோம் அது அதுக்கு வரதே இல்லையா நமக்கு வேண்டியவங்க அல்லது நம்ம சொந்தக்காரங்க அல்லது நம்ம மாவச்சம் சேர்த்து போயிட்டாங்கன்னா இதுக்கு வரமே இல்லையா அபிமானம்தான் காரணம் அப்போ அபிமானம் எல்லாம் எப்படி இருக்கிறது சீராக தருவி முடிச்சு போச்சுன்னு சமானம் பண்ணிக்க அபிமானம் போயிடும் இல்லைன்னா என்ன எப்படி தானே வந்தாலும் எப்படி சமானம் பண்ணுறது அப்படின்னு பண்ண முடியாதுதான் அதனால துக்கத்துக்கான அபிமானம் தான் அது அந்த ரூபத்தில் இருந்தாலும் அந்த அபிமானத்துக்கு கொடுக்கும் இழப்பு வரும் போது இழப்பராசனத்தில் ஒருவார் சாந்தி கனவிலும் காணமாட்டார் ஆதி தேவன் நீ உளவு அனைத்துயிர்க்கும் ஆதியாய் ஈதியெல்லாம் அமைக்கும் அண்ணல் எல்லையற்ற இன்பம் எப்போது மேவி எப்போது மேவி என்றும் ஐம்புல படாவே இருப்பது ஓர் ஜோதி ஆகி எப்போதும் பொருந்திருக்கு ஆனாலும் இந்திரியங்களுக்கு ஐந்து புலங்களுக்கு புலப்பட ஓர் ஜோதி ஜோதி ஒடைய நித்த முத்த சுத்தனா இருக்குமா அது எப்படி இருக்கு நித்தமா இருக்கு முத்தமா இருக்கு விடுபட்டதா இருக்கு சுத்தனா இருக்கு ஜெய்தி பிரம்மனு முப்பத்தி அஞ்சு அதுவும் இல்லை இலக்கணம் சொல்லலாம் அத்தனை இலக்கணத்துக்கும் பிறந்தவன் பார்த்தோம் இங்கே அதிட்டான் சேர பிரம்மத்தை பற்றி சொல்கிறது சில இடங்களில் காரி பிரம்மன்னு சொல்லணும் சில காரணப்புறம் வரும் இந்த மாதிரி இடங்களில் அதிட்டானத்தை பற்றி வரும் ஆக இடத்தை பா பொறுத்து வச்சுக்கணும் என்பது கருத்து எப்படி சரி விவகார காலத்திலும் சாட்சி விவகாரம் இல்லையானாலும் சாட்சிதான் உன்னிலே உடை திணி ஒரு தனி உணர்ந்து கொண்டிருத்தினி அடை திணி உளத்திலே நின் அன்பையே ஒழிக்குமா தடைப்படா தடைப்படாமல் என்றும் சரண் பணிந்து சாருவோம் பாட்டு அழைத்தினே படைத்த யாவும் முன்னிலே அடைத்தினி ஒருத்தனியை உணர்ந்து கொண்டிருத்தினே அடைத்தினே இளத்தில் உளத்திலே நின் அன்பை அன்பையே ஒழிக்குமாள் தடைப்படாமல் என்றீஸ்வரகீதையில் ஐந்தாவது அத்தியாயம் விஸ்வரத்தியாயம் இருபத்தி எட்டாவது பாட்டு அவர் சேருமான் சிறிய உருவத்தில் இருந்து கொண்டு பெரிய உருவம் எடுத்தார் வெண்ணிலே நிறைந்து காட்சி கொடுக்கிறார் அப்போது இங்கே முன்னோர்கள் எல்லாம் அவர்களால் என்னென்ன சொல்லி போட்டணும் அதெல்லாம் சொல்லிட்டு வருவாங்க அரிசியாக எங்கும் நிறைந்த ஒரு வரம்பொருள் மாதிரி சம்பந்தம் இல்லைன்னா சுத்தமாக இருக்கும் சுத்தபிரமன் பேர் அதுவே மாயா சம்பந்தம் ஏற்படும் போது பேர் அதுவே ஐத்தியா சம்பந்தம் ஏற்படும் போது பேர் அதுவே தமோகுணத்தில் சம்மந்தப்படும் போது உலகமாக பலனாமடையுது ஜீவன் துக்கப்படுகிறான் பந்தப்படுகிறான் அதனால் இறைவனே வழிபாடு பண்ணணும் அந்த வழிபாடு எந்த அளவுக்கு இருக்கணும் பக்தி ஞானம் வரைக்கும் வரணும் ஞான காண்டத்தில் முடிவு பெறுகிறது எதனால சொன்னால் எங்கும் நிறைந்த ஒரு வரம்பு தான் இருக்கிறதுங்கிற விளக்கம் அவன் கிடைக்குது என்னென்னு கிடைக்காது மற்ற இடத்துல எந்தேயும் கிடைக்கிறது எல்லா எங்கள் சாமி எங்கேயும் எல்லா இடத்துலையும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லை ஒழிய காட்டுறது ஒரு சின்ன ஊருந்தான் காட்டுவாங்க அது குழப்பம் அவர்களுக்கு ஒரு விளக்கம் இல்லாத காரணம் அது கருத்து இது மாதிரி விளக்கமானது எந்த ஆட்சியான கிடையாது எல்லா ஆட்சியாளர்களும் விளக்கம் சொல்லி வந்த முடிந்த நிலை இது இது மேலே எந்த ஆட்சியாவும் எதனால் வியாபகவசு அப்படிங்கிறதுனால அது வியாபகவசினுடைய விளக்கம் இப்போ சொன்னதுதான் அதனால் அந்த பந்தப்பட்ட ஜீவர்கள் இறைவனை வழிபாடு செய்தாக அவர் அருளாலே இந்து விளக்கம் பெறுகிறார்கள் அவர்களுக்கு ஜீவன் முத்தனும் பெரும் அவர்களுக்கு மறைப்பு நீங்கி அந்த பிரம்மசுவரமாக இருக்கிறார்கள் ஜீவனுக்கு ரெண்டு பானம் உண்டு அதாவது பிரதிபவத்துக்கு எல்லா பிரதிமுபர்களுக்கும் ரெண்டு ரெண்டு பானம் உண்டு ஒரு பாவனை உலக பாவனை மற்றொரு பாவனை அதிஷ்டான பாவனை அதனால் அஞ்ஞான காலத்தில் அதிஷ்டான பாவனை க வெளி வர்றதில்லை உலக பாவனை இருக்கும் அபியாச காலத்தில் கொஞ்சம் தெரிஞ்சு தெரியாமல் இருக்கும் ஞான காலத்தில் முற்றும் நான் சாட்சி சதசாட்சிங்கிற பானம் உண்டு அதே மாதிரி ஈஸ்வரனுக்கு இரண்டு பானம் உண்டு உலக பாவனை அதிஷ்டான பாவனை உலக பாவனை அவருக்கு எப்போ ஏற்பட்டது அப்போ அரிஷான பவனே உண்டு சர்வதா முத்தன் மறைவு அதனால அவர் எப்போதும் முத்தனாக இருந்து கொண்டு உலக விவகாரங்கள் செய்கிறார் அவருக்கு முன்னொரு குருவே அடைந்து ஞானம் அடைந்ததில்லை சர்வதா முத்தனாக இருந்தால் எந்த குருவும் தேவையில்லை அவருக்கு அப்புறம் குரு இருக்குன்னு சொன்னால் அனாசாதவாசி ஏற்படும் அவருக்குருவார் அவருக்கு போய்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட இறைவன் உலகத்தில் அவர் விவகாரம் பண்ணுறது எப்படினா சங்கல் மாத்திரம்தான் பண்ணுறார் அவருக்கு மாயிரோடு சமக்கல் சங்கல் ஒன்று தான் சங்கல்பத்தை செயல்படுத்தணும்னு சொன்னால் உருவர்களை அடையணும் தோளைகளை அடையணும் அதுதான் பிரமசு முதலால் முதலாளர்கள் தான் நாமெல்லாம் கூட அதில் சேர்ந்தவங்க தான் ஆனால் நான் உணர்றதில்ல உணர்றாங்க அவர்கள் வழிபாடு செய்து எங்களுடைய சந்தேகங்கள்லாம் போக்கணும்னு தான் அங்கே கூலியிருக்காங்க அப்போது ஈஸ்வரன் வந்தார் நாராயண் வந்தார் அவர் தலைமையில் ஈஸ்வரன் விளக்கம் சொல்கிறதாக இந்த சாஸ்திர ஆரம்பம் அவர் சொன்ன பிறகு அவர் விஸ்வரூபம் எடுக்கிறார் விஸ்வரூபம் எல்லோரும் பார்க்குறாங்க அந்த வெண்ணில் அப்போ எல்லோரும் புகழ்கிறார்கள் அவர்கள் சக்தி அனுசாரம் புகழ்கிறாங்க வித்தியானுசாரம் புகழ்றாங்க அப்படி இருக்கிறது இல்லை இது ஒரு பாட்டு என்று அர்த்தம் படைத்து நீ இந்த உலகத்தை படைத்திருக்கிறீர் பிரம்மதேவனாக படைத்தாரன்னா பிரம்மதேவன் படைக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்து அவர் தான் சங்கல்பம் நீ பிரம்மதேவனே படைப்பாயாக சொல்லி இது என்ன முடியாது இதை அடிக்கடி சொல்கிறது ஞாபகப்படுத்திக்கணும் நம்முடைய மனசில் ஆத்மா பிரகாசம் இருக்கு அதாவது அதிஷ்டானத்தினிடையே பிரதிமையம் இருக்கும் அதான் நாம் ஜீவன் ஜீவன் மனதோடு கூட சங்கல் பண்ணலாம் நான் இதை பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா சங்கல் பண்ண